வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து இன்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ள ரத்தங்களின் யுத்தம் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் பரசுராமன் பரசுராமன் என்று மூன்று முறை அழைக்கிறார் நீதிமன்றத்தின் தவாலி அடுத்த பரசுராமன் மகன் ரங்கராஜன் என்று மூன்று முறை அழைக்கிறார் மகன் வாதி தகப்பன் பிரதிவாதி நீதிமன்றத்திலே ரத்தம் நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறது பாச அணுக்களால் ஊறி வளர்ந்த ரத்தம் பகை அணுக்களுக்கு இடம் கொடுத்தது எப்படி ஆம் சமயங்களில் அது தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது தந்தையும் மகனும் மோதிக்கொள்வதும் அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்வதும் விபரீதமான நிகழ்ச்சிகளில் ஆயினும் எப்படியோ இவை நடந்துவிடுகின்றன உறவு ரத்தம் பகையாக மாறுவதே விதியின் வலிமை என்னுடைய ரத்தம் மிகவும் மென்மையானது உறவினருக்கு சிறிது துன்பம் ஏற்பட்டாலும் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்கள் என்னை விட்டால் கூட பகை உணர்ச்சி எனக்கு வருவதில்லை சில இடங்களில் உறவினர்கள் மோதிக்கொள்ளும் வேகத்தை போது எனக்கு திகைப்பு ஏற்படும் ஐந்து ரூபாய் வித்தியாசத்துக்காக அப்பனும் மகனும் அடிதடியில் கூட இறங்கிவிடுகிறார்கள் தகப்பனார் இறந்து கிடக்கிறார் அவரது ஐந்து பிள்ளைகளும் பிணத்தின் பக்கமே போகவில்லை பெட்டகத்தை உடைத்து பணத்தை பங்குபோட துவங்குகின்றனர் அடிதடி அறிவால் தூக்கும் வரையில் முன்னேறுகிறது அவர்களது மனைவிமார்கள் இரண்டாவது போர்க்களத்தை துவங்குகிறார்கள் பிணம் இரண்டு நாட்கள் கிடந்து நாற்றம் எடுக்கிறது இரவு பகலாக பங்காளிகள் சமாதானம் செய்கிறார்கள் கடைசியில் மூத்த பிள்ளை கொல்லி கூட பணம் கேட்கிறான் இறந்து போனவனுக்காக ஒரு பிள்ளை கூட அளவில்லை அவன் சம்பாதித்த சொத்தும் கொண்டு வந்த மறுமக்களும் தந்தை மகன் என்ற புனிதமான உறவை எவ்வளவு கேவலப்படுத்திவிட்டனர் என் உறவினர் ஒருவர் வீட்டில் நான் கண்ட காட்சி இது ஒரு தந்தை நன்றாக சம்பாதித்தார் பெண்களுக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் அழகான பங்களாக்களை கட்டிக் கொடுத்தார் பெரிய இடத்தில் பெண் எடுத்தார் பிறகு தமக்கென்று கொஞ்சம் செல்வத்தை ஒதுக்கிக் கொண்டு ஒரு கோயில் விடுதியில் கடைசி காலத்தை கழித்தார் மரண தருவாயில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அங்கே மரணமடைந்தார் அவரது சடலத்தை தங்கள் வீட்டில் போட்டு தூக்க ஒரு பிள்ளையும் ஒப்புக்கொள்ளவில்லை அவர்கள குழந்தைகள் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி உறவு அது சரியாக அமைந்தாலும் தவறாக அமைந்தாலும் அதை தேடி எடுத்ததில் மனிதனுக்கு பங்கு இருக்கிறது ஆனால் பிறப்பிலும் உடன்பிறப்பிலும் மனித அறிவுக்கு வேலையே இல்லை அது முழுக்க முழுக்க இறைவனுடைய நியதியில் வருவது பின் ஏன் அங்கே பகைவந்து பாசம் சாகிறது ஒரு காடு அழிந்தால்தான் ஒரு வயல் உருவாகும் என்ற நிலையில் நான் வைத்த மரங்கள் நான் வளர்த்த மரங்கள் என்று பார்த்து பார்த்து மயங்குவதில் பயனில்லை அவற்றைவிட பயனுள்ள தானியங்களுக்காக அவற்றை அழிப்பது முறையே அங்கே நியாயம் தேவையை பொறுத்தது அப்படி இன்றியமையாத தேவை வரும்போது ரத்தங்களுக்குள் யுத்தம் வரலாம் நீதிமன்றத்து டவாலியும் மூன்று முறை கூப்பிடலாம் ஆனால் மிக மிக இன்றியமையாத கட்டங்களை தவிர மற்ற நேரங்களில் மேன்மையான உறவுகள் விட்டுக் கொடுத்து போவதையே நாம் வலியுறுத்துகிறோம் தகப்பன்தான் இறந்து போய்விட்டானே தம்பிக்கு என்ன ஆட்சி என்று ராமன் சிங்காதனத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் யார் கேட்டிருக்க போகிறார்கள் கைகேயின் கைகளில் விலங்குமாட்டி பரதனையே பாதுகாப்பாக காட்டுக்கு அனுப்பியிருந்தால் அதுவும் ஒரு கதையாகத்தானே இருந்திருக்கும் அப்படியாகி இருந்தால் ஸ்ரீராமன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக ஆகியிருக்க மாட்டார் அயோத்தி இன்னொரு பங்களாதேஷ் ஆகியிருக்கும் ராமன் பரதனுக்கு விட்டுக் கொடுக்க ராமனுக்கு விட்டுக் விட்டுக் கொடுப்பதிலேயே ஒரு நாகரிக சம்பிரதாயத்தை உருவாக்கியது ராமாயணம் ஒரு நாற்காலி இருக்கும் இடத்தில் இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தால் ஒருவரை பார்த்து ஒருவர் நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்வது நாகரிகமா ஒருவரை பிடித்து தள்ளிவிட்டு தான் பை உட்காருவது நாகரிகமா விட்டுக் கொடுப்பது தவறில்லை அது யுத்தத்தை தடுக்கிறது ரத்தத்தை காப்பாற்றுகிறது இதில் நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான் இறைவா இனிமேலாவது சொட்டு கெடுக்கும் உறவுகளை தராதே விட்டுக் கொடுக்கும் உறவுகளையே உலகத்துக்கு கொடு நன்றி வணக்கம்